சுடர்பொற்குன்றை தோளா முத்தை வளாத் தொழும் புகந்து கடைபட்டே நீ ஆண்டு கொண்ட கருணாலயனை கருமால் பிரமன் தடைப்பட்டு இன்னும் சாரமாட்டா தன்னை தந்த என் தன்னை தந்த என் ஆரமுதை உடைப்பட்டிருப்பதென்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே அற்றகில்லேன் அடியேன் அரசே அவனி தலத்து ஐம்புலனாய செற்றில் சிந்தை செய்து சிவன் எம்பெருமான் சிவன் எம்பெருமான் என்று ஏத்தி ஊற்று மணற்போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பது என்று கொல்லோ என் பொல்லமணியை புணர்ந்தே நீண்டமாலும் அயனும் வெறுவே நீண்ட நெருப்பை விருப்பிலேனே ஆண்டு கொண்ட என் ஆரமுதை என் ஆரமுதை அள்ளூர் உள்ளத்து அடியார் முன் வேண்டும் தனையும் வாயிற்று அலறி விரையார் மலர் தூவி பூண்டு கிடப்பது என்று கொல்லோ என் கொல்லாமணியை புணர்ந்தே அல்லிக் கமலத்து அயனும் மானும் அல்லாதவரும் அல்லாதவரும் அமரர்கோனும் சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கனியை தேனை பாதை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே திகழத் திகழும் அடியும் முடியும் காண்பான் கீழ் மேலயனும் மாலும் அகழப் பறந்தும் காணமாட்ட அம்மான் மாநிலம் முழுதும் நிகழப்பணி கொண்டு என்னை ஆட்கொண்டு ஆவா என்ற நீர்மையெல்லாம் புகழப் பெறுவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே பரிந்து வந்து பரமானந்தம் பண்டே அடியேற்கு அருள் செய்ய பிரிந்து போந்து பெருமாநிலத்தில் அருமாளுட்டேன் என்ற சொந்த கண்ணீர் சொரிய உரோமும் சிலிர்ப்பு அன்பாய் பொறிந்து நிற்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே நினைய பிறருக்கு அரிய நெருப்பை நீரை காலை நிலனை விசும்பை தன்னை ஒப்பாறை தனியை நோக்கி தழைத்து தழுத்த கண்டம் கனைய கண்ணீர் அருவி பாய கையும் கூப்பி கடிமலரால் புனைய பெறுவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணந்தே நக்கு நக்கு உள்ளுருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானாவிதத்தார் கூத்து நவித்தி செக்கர் போலும் திரிமேனி திகழ நோக்கி சிலிர் புக்கு நிற்பதன்று கொண்டோ பொல்லாமணியை புணர்ந்தே தாதாய் மூவேள் உலகுக்கும் தாயே நாயேன் தன்னை ஆண்ட பேதாய் பிறவிப்புணிக்கோர் மருந்தே பெருந்தேன் பில்க எப்போதும் ஏதாமணியே என்று எத்தி இரவும் பகலும் எடிலாற்பாத போது ஆய்ந்து கொல்லோ என் மணியை உணர்ந்த காப்பாய் படைப்பாய் கரப்பாய் மூழதும் கண்ணார் விசும்பின் விண்ணோர் விண்ணோக்கெல்லாம் முப்பாய் மூ Is there anything more I could as it should end a day to be there. As a day to be there,